நற்றினியர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் விஜயரி நான் இந்த நிகழ்ச்சியில் அறிஞர்களின் வாழ்க்கையில் நடந்த சுவையான சம்பவங்களை பற்றி கூறி அந்த வகையில் இன்று நெப்போலியன் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி உங்களுடன் பகிர வந்துள்ளேன் இதோ அவர்களை பற்றி கூறுகிறேன் கேளுங்கள் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு நெப்போலியனின் படை ஆறு லட்சம் வீரர்களை கொண்ட ஐரோப்பாவின் மிக படையாக உருவாகி இருந்தது எதற்கும் அஞ்சாத போர் வீரர்கள் ரஷ்யாவிற்குள் அஞ்சாமல் சென்றான் நெப்போலியன் குளிர்காலம் நெருங்கி வந்து கொண்டிருந்தது ஆனால் நெப்போலியனுக்கோ அது ஒரு கவலைப்படக்கூடிய விஷயமா என்ன அவனது தளரா நம்பிக்கைக்கு முன்னர் எதுவும் துச்சம்தான் மாஸ்கோவை பிடிக்கும் ஆவலில் படை முன்னேறியது நகரம் சூறையாடப்பட்டது போர் வீரர்கள் தம் மனைவிமாருக்கு கொடுப்பதற்காக ஏராளமான நிகைகளை கொள்ளையடித்திருந்தனர் ஆனால் நெப்போலியன் அறியாத ஒரு சின்ன உண்மை ரஷ்யாவின் குளிர் பயங்கரமான ஒன்று என்பதுதான் ரஷ்யாவிலிருந்து வெற்றுக்களிப்புடன் படை வெளியேறிய போது குளிர் மைனஸ் நாற்பது டிகிரி செல்சியஸ் என்ற ஒரே குளிர் நிலையை அணிந்துவிட்டது மைனஸ் நாற்பது என்பது ஒரு அபூர்வமான உஷ்ண நிலை –40 நாற்பது –40 மைனஸ் ஒரே அளவு என்ப விசித்திர நிலை மைனஸ் டிகிரியில் ஏற்படுகிறது வீரர்கள் பொத்து பொத்தென்று விழுந்தனர் இருந்தனர் ஒரு நாளில் மட்டும் ஐம்பதாயிரம் வீரர்கள் இறந்தனர் ரஷ்யாவை நோக்கி சென்ற ஆறு லட்சம் படை மீண்டு வந்தவர்கள் சுமார் ஒன்றரை லட்சம் பேர்தான் மகத்தான இழப்பு வந்தவர்களும் நொண்டி நொண்டி வந்தனர் மாபெரும் தகவல் தற்கான நெப்போலியனின் வீழ்ச்சி ரஷ்ய படையெடுப்பில் ஆரம்பித்தது ரஷ்ய நாடானது அப்பொழுதிலிருந்து ஐரோப்பாவின் சக்தி நாடாக வளர ஆரம்பித்தது எல்லாற்றுக்கும் காரணம் குளிர் நன்றி